வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு எழுபது வரைபடங்களுடன் கூடிய அட்லஸ் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பின்னாளில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற அப்ரஹாம் லிங்கன் அவர்கள்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் மூன்று ரயில் வண்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சீனாவை தாக்கிய கடுமையான நிலநடுக்கத்தில் இரண்டு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் மிக கடுமையான சேதம் விளைவித்த நிலநடுக்கங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட கலவரங்களில் நூற்று தமிழர்கள் சிங்கள மக்களால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தெற்கு சிலியில் நிகழ்ந்த ஒன்பது புள்ளி ஐந்து அளவு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இதுவரையில் பதியப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெல்ஜியம் தலைநகர் பிரசில்ஸில் கடை ஒன்று தீப்பிடித்ததில் முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டு நூற்றி பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஸ்கார்பியன் மூழ்கியதில் தொன்னூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இந்த கப்பல் அனுசத்தியல் அணுசக்தியால் இயங்கக்கூடியது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 இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சர் ஆர்தர் கணன் துப்பரியும் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உமயால்புரம் சுவாமிநாத ஐயர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வை கோபாலசாமி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் தமிழக எழுத்தாளர் மற்றும் இதழாசிரியர் மறைந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விக்டர் ஹியூகோ பிரெஞ்சு எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க ஏமன் தேசிய நாள் இலங்கையில் தேசிய வீரர்கள் நாள் மற்றும் குடியரசு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே